தேவனுடைய பரிசுத்தன் ஆபத்திற்கு மயிமை உண்டாவதாக தேவனுடைய சொல்லி முடியாத யூவுக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் கடந்த ஒரு வாரம் முழுவதும் ஆண்டவர் நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் என்னுடைய பயணங்கள் ஊழியங்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலுமே கருத்துக்கூட இருந்தார் அதற்காக நான் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மயுமை கடந்த வாரத்திலேயும் முழுவதும் ஜபம் அன்று மறுநாள் இரவு பிரயாணம் மறுநாள் பகலில் ஊழியம் மறுநாள் பிரயாணம் நடராத்திரியில பிரயாணம் காலையில வெள்ளிக்கிழமை மூன்று கால மணிக்கு வந்து சேர்ந்தோம் தொடர்ந்து தொடர்ந்து தேவன் எழுக்கா சொல்லுகிறேன் என்றா ஆண்டவராகிய தேவன் தேவன் தமக்காக ஜீவிக்கவும் உழைக்கவும் பிழைக்கவும் சக்தியும் பலனும் தேவன் அருளிக் நாம் எவ்வளவுக்கு செலவு பண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு தேவன் அருள்கிறார் என்பது நம்முடைய அறிவு அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு ஊற்றிலே ஒரு கிணற்றில் தண்ணீர் கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவுக்கு பெரிய சப்ளை எவ்வளவு தண்ணீர் செலவாகிறதோ அவ்வளவுக்கு புதிய ஊற்றுகள் வருகின்றது பயன்படாவிட்டால் புதிய ஒற்று வருகிறதில்லை கட்டுப்போன தண்ணியாக இருக்கும் மகிமை உண்டாவதாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு இவர் தந்திருக்கிற அருமையான காலங்கள் அருமையான அதாவது வயது அம்பதோ அறுபதோ அல்லது இருபதோ முப்பதோ நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வயது வாலிபு வயது இந்த தேவன் கொடுத்திருக்கிற ஹெல்த்தான காலத்துல அருமையான காலத்தில் நம்மிடத்தில் இருக்கிறவைகளை தேவனுக்காக செலவு பண்ண வேண்டும் தேவனுக்கு மகிமை கூட ஃபுல்லா மக்கள் இருந்தார்கள் இடையில இன்று ரோல் ஆனவர்கள் அஞ்சாறு பேர் இருந்தார்கள் எல்லாரும் சரீரத்தை பேண போய்விட்டார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சரீரத்தை பிள்ளைகள் தூங்காவிட்டால் பெற்றோர் பிள்ளை தாய்மார்கள் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தூங்க வைப்பார்கள் அதே தங்குடைய அதாவது எப்பொழுதும் தூங்கலாம் பகவிலும் தூங்கலாம் இரவிலும் தூங்கலாம் எப்பொழுதும் தூங்கிக் இருக்கலாம் ஆனால் தேவனுக்காக விழித்திருக்க வேண்டும் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்றால் அப்படியாகும் ஒரு அருமையான ஒரு பெரியவருங்க வந்தார் ஜோம் பண்ணுவதற்காக முட்டுவலி என்று ஜம அடிக்கடி வருடையாத சரிய இருக்கிறார் சொல்லி அவர் வந்து நமது மேலே அனுபவப்படுவார் நாம் அவருக்காக அனுதாபடுகிறோம் அவர் நமக்காக என்ன அனுபவப்பட்ட எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் தேவனுக்கு மகிமை வீட்டிலிருந்து நடந்துதான் கோயிலுக்கு வருகிறீர்களா என்று எப்படி ஒன்று போய் இருக்காது இருக்கட்டும் தேவன் இருக்கிறார் அவர் சாத்தான் என்று ஆரம்பித்ததும் தேவனும் தேவ தூதர்களும் படை சூழா தேவன் தமிழக பிள்ளைகளை காக்கின்றார் அதாவது நடக்க வேண்டும் தேவன் கொடுத்திருக்கிற சக்தியை வைத்து வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் அதற்கு தான் கருத்திருந்த காலத்தில் நமக்கு தந்திருக்கின்றார் மனிதர்கள் தங்களுக்காக உழைக்கிறார்கள் பிரயாசப்படுகிறார்கள் நாமும் கிறிஸ்துவுக்காக இருக்கின்றோம் அதற்காக நான் தேவனை துணிக்கிறேன் நான் இதன்கும் போது அங்கே மேரேஜ் முடிந்த பிறகு ஆலோசனை ஆலோசனை நடந்து நான் ஆலயத்துக்குள்ளேன் போன உடனே வாலிபர்களாக வந்து சூழ்ந்து கொண்டார்கள் வயசு கொண்டே இருக்கின்றேன் கடலீஸ்வரைக்கு இந்த வயதை தான் நான் சொல்லுவேன் என்று தீர்மானித்திருக்கிறேன் மகிமை ஒரு மனிதன் அதாவது தான் பிழகினன் பிழகினன் என்று எண்ணினால் அவன் பிறகுதான் காணப்படுவார் எனக்கு வயதாகிவிட்டதோ ஐம்பது அறுபது எழுபது வயதாகிவிட்டதோ என்று அவன் அப்படித்தான் இருப்பான் கர்த்தனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த எண்ணத்தோடு தான் நாம் ஜீவிக்கின்றோம் இந்த வயது முதிர்ந்து வருகிற இந்த காலங்களிலேயும் வாலிபர்களை போலதான் நாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம் இரவிலே நேற்று ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கியிருப்பேன் நினைக்கிறேன் தேவலிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதாவது இங்கு போன பிறகு ஒன்றரை மணிக்கு நான் விழித்து போதும் மணியை பார்த்து மணி ஒன்று கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அப்புறம் எழுந்தீன் மணி என்னமோ நாராயிருந்தது தேவலுக்கு மய்மீன் உண்டாவதாக அருமையானவர்களே எதற்காக சொல்லுகிறோம் என்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்துக்காக உழைக்க வேண்டும் இந்த தந்திருக்கிற அருமையான காரியங்களை நாம் பயன்படுத்திக் வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்